தலைப்பு இருபத்து ஏழு பிரமதண்டனை பிரமதேவனுக்கு ஐந்து முகமாவன ஆணவம் காமியம் மாயை திரோதை மாமாயை இவைகளில் ஆணவம் என்னும் ஒரு தலை பரமசிவத்தினால் அறியப்பட்டது பிரமதேவனது ஒரு சிரசை வெட்டும் பொருட்டு தோன்றின ருத்திரனுக்கு ஐந்து தலையாவன இச்சை ஞானம் கிரியை ஆதி பறை என்னும் ஐந்துமாம் இதுபோல் இராவணனது பத்து தலையும் அகங்காராதிகள் என அறியவும்